வணக்கம் த்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் மூன்றாம் நாள் திங்கள் கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் விளம்பி தமிழ் புத்தாண்டி நவதானிய விளைச்சல் சிறப்பாக இருக்கும் என மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற வாக்கிய பஞ்சாங்க வாசத்தில் தெரிவிக்கப்பட்டது காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் முதல் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் வெளிமாநிலங்களில் பயிலும் தமிழக மருத்துவ மாணவர்கள் மருத்துவ கல்வி இயக்குநர் எட்வின் வண்டலூர் பூங்காவில் உள்ள விலங்குகளை ஆன்லைன் மூலம் கண்டுகளிக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாரில் சித்திர போது ரதவீதிகளில் சகதியில் சிக்கிய கோயில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இழுத்து மீட்கப்பட்டது மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகத்தின் சில பகுதிகளில் இடையுடன் கூடிய மழை பெய்ய என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமேல் இனிமே ஒரே தான் படிக்க போறோம் ஐ லவ் டெக்னாலஜி யூ லைக் மெடிக்கல் ஆனந்த்க்கு பிஎஸ்இக்லட்சுமிங் எக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ் கோர்சஸ் தனலட்சுமி பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது இந்திய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஸ்வீடன் இங்கிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து ஜெர்மனி செல்லும் பிரதமர் மோடி அங்கு அந்நாட்டு ஏஞ்சலா மெர்கலை சந்தித்து பேசுகிறார் புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் தொடங்கியது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மத்திய பிரதேசத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் பனிரெண்டு பேர் காயம் பிரித்தாளும் சக்திகளிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் ஆந்திராவில் மாவட்டத்தில் வெயில் கொடுமைக்கு பத்தாக உயர்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் அயல்நாட்டு செய்திகள் அண்மையில் காலமான தென் ஆப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலாவின் முன்னாள் மனைவி வின்னி மண்டேலாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது சிரியாவில் திட்டமிட்டபடி துல்லியமாகவும் கட்சிதமாகவும் ஏவுகணை தாக்குதல் நடத்த துணை புரிந்த நாட்டு ராணுவத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் ஸ்மார்ட் போனை அதிகமாக பயன்படுத்துவதற்கு அதிகமான மன ஏற்படும் என்பது ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளது சிரியாவில் ஏற்பட்டுள்ள கடும் போர் பதக்கங்களுக்கு நடுவில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை அவசரமாக கூட்டுவது தொடர்பாக ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது எகிப்தில் நெருக்கடி நிலையை அந்த நாட்டு அதிபர் அப்துல் பட்டா அல் சிசி மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்துள்ளார் இந்திய நகரங்களை குறிவைக்கும் வகையில் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட பாபர் ஏவுகணையை பாகிஸ்தான் ராணுவம் நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது வணிகச் செய்திகள் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியாவின் நாணய பரிமாற்றத்தையும் அமெரிக்கா தரம் உயர்த்தியுள்ளது ஆபரண தங்கம் ஒரு பவுண்ட் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தை நெருங்குகிறது சென்னையில் ஒரு பவுண்ட் தங்கம் ரூபாய் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு விற்பனையானது கார்பரேட் நிறுவனங்களுக்கு பான் கார்டு எனப்படும் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் தொடர்பான விதிமுறை தளர்த்தப்பட்டுள்ளது மூன்றாவது வாரமாக இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் தொடர் ஏற்றத்துடன் காணப்பட்டது நிகழ்நிதி ஆண்டுக்கான மத்திய அரசின் முதல் கட்ட தங்க பத்திர விற்பனை இன்று முதல் தொடங்குகிறது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் கடந்த பத்து நாட்களாக நடந்து வந்த இருபத்தி ஓராவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியா இருபத்தி ஆறு தங்கப்பதக்கம் உள்பட ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஆறு பதக்கங்களை வென்று மூன்றாம் இடம் பிடித்தது கேப்டன் பதவி வந்தால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ஆஸ்திரேலியாவின் தொடக்க பேட்ஸ்மேன் ஆரோன் பிஞ்ச் தெரிவித்துள்ளார் சாதனைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார் கோவையைச் சேர்ந்த கலைமணி தேனீர் கடை நடத்தும் இவர் மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை குறித்து சாதனை கிடைத்து வருகிறார் திரைச்செய்திகள் அறுபத்தி ஐந்தாவது தேசிய விருது பட்டியல் அறிவிக்கப்பட்டது இதில் சிறந்த தமிழ் படத்துக்கான விருதை துளென் என்ற படம் பெற்றுள்ளது இன்னும் திரைக்கு வராத இந்த படம் முப்பது சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்றுள்ளது பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறது பாடகர்கள் காப்புரிமை சங்கம் சார்பில் பாடகர்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி ராயல்டி தொகை வழங்கும் விழாகும் எட்டாவது முறையாக தேசிய விருது பெற்றுள்ள பின்னணி பாடகர் ஜெயசுதாசுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் சென்னையில் நடந்தது தற்பொழுது திரைப்பட வெளியீட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது தயாரிப்பாளர் சங்கம் அதாவது இனி படங்களின் வெளியீடு என அறிவிக்கப்பட்டுள்ளது தும்ஹாரி சுலுமே ஜோதிகாவின் கணவராக நடிக்கிறார் இத்துடன் நற்றினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் தரமான பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நச்சினி என்ற இணையதளத்திற்கு வருகை